கிறிஸ்துவை எங்கள் பிரார்த்தனையை கேட்டாரலும் நித்திய பிதாவை அவர் தம் திருக்குமாரன் சேசு கிருஷ்ணாதரின் நாமத்தினால் மன்றாடினோம் இப்பொழுது கிறிஸ்தநாதரையே மன்றாடுகிறோம் தமது விண்ணப்பத்துக்கு செவி வேண்டும் என்று அவரை கெண்டுகிறோம் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டாரலும் கிறிஸ்தநாதரில் நாம் கொண்டிருக்கும் ஆழ்ந்த நம்பிக்கை இவ்வார்த்தைகளில் எதிரொலிக்கின்றது கிறிஸ்தநாதர் புதிய ஏற்பாட்டின் மத்தியஸ்தர் தமது பிதாவிடம் நமக்காக மனு பேசி நமக்கு வேண்டியதையே வேண்டியவற்றை பெற்றுக் கொடுக்க வல்லவர் அவ்விதம் பெற்றுத்தர அவர் எப்பொழுதும் காத்திருக்கின்றார் என்ற சத்தியத்தை உள்ளுற உணர்ந்து விசுவசிக்கும் ஆத்தமத்தின் வார்த்தைகள் இவைகள் இருதயத்தின் அடித்தளத்திலிருந்து எழும் வார்த்தைகள் தன் மலலையின் குரலை கேட்க அன்புடன் குனிந்து நிற்கும் தந்தையை போல சேஷ்நாதனும் எளியோர் நம் பரிசமாய் திரும்பி ந நம் மன்றாட்டை ஏற்றள்ள வேண்டுமென மன்றாடுகிறோம் உணவு கேட்டலும் குழந்தையை மார்போடு அணைத்து உணவூட்டும் அன்னையைப் போல அன்னையிலும் பதின் மடங்கு அன்புமிக்க சேசுவும் நம்மை தமது இருதயத்தில் ஏற்று தமது இருதய ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம் இவ்விதம் வேண்டும் ஆத்துமம் எத்துணை பாக்கியம் பெற்றது சேசுவை அது நம்புகிறது வாயளவில் மாத்திரமல்ல செயலிலும் தான் அவரது வாய்மொழிகளை தத்தழியாமல் விசுவசிக்கிறது இருபது நூற்றாண்டுகளுக்கு முன் சைசநாதர் உரைத்த வார்த்தைகள் அதன் காதுகளில் சதா ஒழிக்கின்றன கேளுங்கள் கொடுக்கப்படும் என் இருதயத்தை தட்டுங்கள் திறக்கப்படும் என் ஹிருதயத்தில் தேடுங்கள் கண்டடைவீர்கள் லூகாஸ் பதினொன்னு ஒன்பது பத்து இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றையும் கேட்கவில்லை இப்பொழுதோ கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் பூரணமாகும் பொருட்டு பெற்றுக் கொள்வீர்கள் அருளப்பர் பதினாறு இருபத்தி நாலு நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை எதை எது கேட்பீர்களோ சுதனிடத்தில் பிதா மகிமைப்படும் பொருட்டு அதை நான் அதை செய்துரள்ளுவேன் என் நாமத்தினாலே நீங்கள் ஏதேனும் என்னை கேட்பீர்களாக நான் அதை உங்களுக்கு செய்துருளுவேன் அருளப்பர் பதிமூணு அருளப்பர் பதினாலு பதிமூணு 14 இருபது நூற்றாண்டுகளுக்கு முன் நமது ஆண்டவர் பேசிய வார்த்தைகள்தான் ஆயினும் காலப்போக்கில் அவைகள் பழமையாகி விடவில்லை தங்கள் அர்த்தத்தை இழந்து விடவில்லை அன்றும் இன்றும் என்றும் கிருஷ்ணநாதர் ஒரே நிலையினர் அவ்வாறே அவரது வாய்மொழிகளும் வானமும் பூமியும் அழிந்தாலும் அவரது வார்த்தைகள் அழியா நம்மை போல் கொடுத்த வாழ்க்கை மறப்பவர் அல்ல சேஷ்நாதர் அன்றி அதை நிறைவேற்ற மறுப்பவரும் அல்ல சேசுவை நம்பும் ஆத்மம் இவ் உண்மைகளை அறிகிறது அறிந்து விசுவசிக்கிறது விசுவசித்து நம்பிக்கை கொள்கிறது இவ்விசுவாசத்தாலும் நம்பிக்கையாலும் துண்டப்பட்டு சேசுவிடம் ஓடுகிறது தன் இருதய ஆசைகளை வெளிப்படுத்துகிறது கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டறலும் என்று ஓலமுடுகிறது நம்பிக்கை நிறைந்த அவ்வயக்குரல் கூறிய அம்பின கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த இருதயத்தை ஊடுருவி பாய்கிறது அன்பு சுனையிலிருந்து வரப்பிரசாத வெள்ள பீரிடுகிறது தனது தளரா நம்பிக்கை வீண் போகவில்லை என்பதை ஆத்மம் உணர்கிறது ஆனால் எத்தனை விசை நமது நம்பிக்கை வாயளவோடு நின்று நிற்கின்றது எத்தனை விசை நமது திடநற்ற நம்பிக்கைக்காக நம்மை நாமே கடிந்து கொள்ளப்பட வேண்டியவர்களாயிருக்கிறோம் நமது பெற்றோரை நாம் முழுமனதுடன் நம்புகிறோம் ஆனால் எத்தனை விசை நமது பெற்றோரை நம்பும் அளவு கூட கிறிஸ்தநாதரை நாம் நம்புகிறதில்லை ஏன் நமது உற்ற நண்பர்களை நம்பும் கூட கிறிஸ்தநாதரை நாம் நம்புகிறதில்லை அந்த நம்மை படைத்த படைத்து பாதுகாத்து தேவன் தமது பெற்றோரிலும் தாழ்ந்தவராகி விட்டாரா தமது நண்பர்களை விட கீழாக போய்விட்டாரா நமது நம்பிக்கை முழுமைக்கும் முறித்தான சர்வேஸ்வரன் மீது ஒரு கடுகளவு நம்பிக்கையாவது இல்லையா நமது நம்பிக்கையை எதிர்பார்த்து எதிர்பார்த்து இயங்கும் இருதயத்தின் தனியார் தாகத்தை தனிப்பார் யாரும் இல்லையா ஓ எத்தனை விசை நம்பிக்கையை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்திருக்கின்றது அவ்வன்பின் இருதயம் ஓ அன்பு நிறைந்த சித்திரியிருதயமே தேவரர் என் மீது கொண்டுள்ள அளவற்ற அன்பை விசுவசிக்கிறேன் அன்புக்கு பிரதி அன்பை இந்த நீசனிடத்தில் என்றும் எதிர்பார்க்கும் தயாலா அன்பரே உமது ஆவலை நான் பூர்த்தி செய்யவில்லை என்பது உண்மைதான் இதுவரை நான் முழு நம்பிக்கை வைக்கவில்லை என்பது உண்மைதான் சில சமயங்களில் அவநம்பிக்கை என்னும் மாதுரோகத்தால் உண்மை மனநோக பண்ணினேன் என்பதும் உண்மைதான் இனிய சேசுவேன் அவைகளுக்கெல்லாம் இப்போது தேவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் அத்துடன் இனிமேலாக என் நம்பிக்கை யாவையும் உமது பேரில் வைக்கவும் அந்நம்பிக்கையிலிருந்து ஒருபோதும் வலுவாதி இருக்கவும் வரம் தந்திரள வேண்டுமென்றும் தேவரரை என் முழு மனதோடு கெஞ்சி மன்றாடுகிறேன் எனது மன்றாட்டு கேட்டறிலும் கிறிஸ்துவே எங்கள் மன்றா எங்கள் பிரார்த்தனை கேட்டறலும்